அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நட்பு இயல் என்ற ஒரு பகுதியை நாம் உறவு என்கிற ஒரு தலைப்பிலே சிந்திக்கிறோம் முகவுரையாக ஏற்கனவே சில கருத்துக்களை சிந்தித்தோம் முகவுரையிலே மேலும் சில கருத்துக்களை தொடர்ந்து சிந்திக்கிறோம் கபிலர் பாரியினுடைய நட்பு ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளாமலேயே நட்பு பூண்ட கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அவர்களையும் கூட நாம் எடுத்துக்காட்டாக சிந்தித்து பார்க்க முடியும் பாரி இறந்தபின் கபிலர் பாரி மகளிற்கு சிரமப்பட்டு பொருள் தேடி மலையமான் திருமுடிக்காரி மன்னனின் மகன்களுக்கு திருமணம் செய்துவிட்டு பின் பாரியின் பிரிவு தாழாமல் வடக்கிருந்து உயிர் துறந்தார் இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது தமிழ் இலக்கியத்தில் காணப்படுகிறது பாரி இறந்து போய்விட்டார் கபிலர் என்ன பண்ணார் நான் பாரியோடய பொன் குழந்தைங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பொருளை தேடி ஒரு ராஜகுமாரனுக்கு மலையமான் திருமுடிக்காரி மன்னன் அவனுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு அந்த பாரியினுடைய நட்பு பிரிவு அந்த பிரிவு தாழ முடியாமல் வடக்கை நோக்கி அமர்ந்து உண்ணாமல் உறங்காமல் தியானம் பண்ணியே சரீரத்தை வி உகுத்தார் என்பது அந்த இலக்கியத்திலிருந்து காணப்படுகிறது நட்புன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை உதாரணமாக சொல்கிறார்கள் அவ்வளவு ஆழமான ஒரு இந்த இன்டென்சிட்டின்னு சொல்கிறோமே ஆழ்ந்த ஒரு நட்பு அப்படிங்கிறத இது கொஞ்சம் எடுத்துக்காட்டுவதாக புரிஞ்சுக்கலாம் அதுக்காக இறந்து போனால் தான் நட்புங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அவ்வளவு ஆழமாகெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குறோம் அது மாத்திரமில்லை கோப்பருஞ்சோழன் கோப்பரிஞ்சோழன் என்ன பண்ணால் வடக்கு இருந்து அந்த காலத்தில் இது ஒரு வடக்கிருந்து உயிர் துறத்தல் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இதுக்கு பேர் பிராயோபவேஷம் அப்படின்னு சொல்லுவார் வினோபாஜி கூட இப்போ சமீப காலத்தில் அப்படி பண்ணினார் சமீபத்தில் சில சாதுக்களும் அப்படியெல்லாம் சரீரத்தை விடுகிறார்கள் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த ஒரு துறவி அப்படி நூறு நூற்றி மூணு நூற்றி ஐந்து வயதாகிவிட்டது அவர் உண்ணாமல் ஒரு நீர் அருந்தாமல் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவு செய்தார் என்று கேள்விப்படுகிறோம் இப்படி கோப்பெருஞ்சோழன் வடக்கு நோக்கி இருந்து தன்னுடைய உடலை உகுக்கப் போகிறான் உயிரை உடலிலிருந்து பிரித்து கொள்ளப் போகிறான் அதற்காக வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த பிசிராந்தையார் என்ற புலவர் வருவதற்குள் அந்த கோப்பெருஞ்சோழனுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்துவிட்டது அவரும் அவரிடத்தில் அவரை பார்க்காமலேயே நட்பு பூண்டிருந்த போதிலும் நட்புக்குரியவர் உடலை உகுத்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் தானும் வடக்கு நோக்கி அவ்வாறே உயிர் துறந்தார் என்பதையும் கேள்விப்படுகிறோம் இவற்றையெல்லாம் நட்பு என்பதனுடைய ஆழ்ந்த தன்மையை விளக்குவதற்காக சிந்திக்கிறோம் மேலும் பிசுராந்தையார் பற்றி ஒரு நல்ல தகவலும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது முத முதல்ல இந்த பிசுராந்தையாரை பார்த்தார் ஒரு சோழ நாட்டைச் சேர்ந்தவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் கேட்டார் புலவரே என்னோடய சின்ன வயசுலேருந்து உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட தகப்பனார் நிறைய உங்களை பற்றி சொல்லுவார் ஆனால் நான் நினச்சேன் நீங்கள் ரொம்ப வயசானவங்களாக இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் நல்லா இளமையாக இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து கேட்டார் அதற்கு ரொம்ப அழகாக ஒரு பாடலாக சொன்னார் இந்த கருத்தை அதையும் நாம் இதோடு சேர்த்து சிந்திக்கிறது நல்லா தான் இருக்குது இது நம்முடைய வாழ்வியலுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்று பெரியோர்கள் குறிப்பிடுகிறார் யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அப்படின்னு கவிதை நடையில சொன்னர் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படி பார்த்தோம்னா நான் வயசானாலும் எளமையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நல்ல குணமுள்ள மனைவி இருக்கா எனக்கு எனக்கு ஏவா மக்கள் மூவாமருந்துன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய மக்களெல்லாம் என்னோடய குறிப்பறிந்து எனக்கு பணி செய்கிறார்கள் அது மாத்திரமில்லை எங்கள் நாட்டு மன்னன் அறத்தையே எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடியவன் அது மாத்திரமில்லை இத்தனை பேரோடு மாத்திரமில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் நல்ல படித்தவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள் அப்பேற்பட்ட சான்றோர்களுக்கு இடையில் நான் வாழுகிறேன் ஆகையினால் எனக்கு மூப்பு நரை திரை இதெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழணும் யாரோட நாம் நட்பு கொள்ளனம் ஏற்கனவே சிற்றினம் சேராமை பார்த்துருக்கிறோம் பெரியாரை துணைக்கோடல் பார்த்துருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த நட்பையும் சிந்தித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இந்தளவில் நான் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் பிறகு அடுத்த சிந்தனையிலே நாம் முதல் குரட்பாவை படித்து அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள முற்படுவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்